நச்சினி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வினக்கங்கள் நற்றினியின் கதை சொல்லும் நீதிப்பகுதிக்காக உங்கள் தொழில் முக்கனி என்ன நேர்களே எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா வாங்க கதைக்குள்ள போலாம் யத்தியராஜ் எஸ்தர்னு சொல்லிட்டு ஒரு அருமையான தம்பதியர்கள் இருந்தாங்களாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் இருந்தானா அந்த பையன் பேரு ஸ்டீஃபன் இவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்களாங்க நிற்கும் ஸ்டீபன் வந்து பிஇ முடிச்சுட்டாப்ல இருந்தாலும் சுமாரான படிப்பு தான் ரொம்ப நல்ல எல்லாம் படிக்க மாட்டாப்புல படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக தேடிட்டு இருக்கப்புல ஒரு வேலையுமே கிடைக்கல தேனாமும் ஸ்டீஃபன் அப்பா வந்து ஸ்டீஃபனை திட்டிகிட்டே இருப்பாரு ஏன்டா இப்படி இருக்கிற தண்டசூர் தண்டசூர் ஒரு வேலை கூட போறதுக்கு துப்பு இல்லாம இருக்க எங்க தான் போய் தேடுற தேடுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்ணப்பின்னான்னு திட்டுவாரான் இவனுக்கு டென்சன் ஆகுமா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதுக்கெல்லாம் பொறுமையா கேட்டுட்டே இருப்பானா ஒரு நாள் சாப்பிடும்போது கூட ரொம்ப திட்டா அதனால இவன் அப்படியே கோவத்தோட எச்சு போயிட்டான் அதுக்கப்புறம் அவங்க அம்மா போயி சமாதானப்படுத்தி அந்த பையனை இது பண்ண சொன்னாரான் நீ எப்படிமா இவரை வச்சு சமாளிக்கிற ஏன் இவரு இப்படி டென்ஷன் ஆகிறாரு வேலை கிடைக்காமலே எப்படி போகுது கிடைக்கும்ல எப்ப பார்த்தாலும் ஏன் இப்படி நோய் நோயினுன்னு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்லுவா அவங்க அம்மா டேய் உங்க அப்பா உன் முன்னாடிதான் உன்னை திட்டுவாரு ஆனா நீ போனதுக்கு அப்புறம் உன்னை பத்தி உ கவலை அவருக்கு நிறைய நீ எப்படியாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுல அவரு ரொம்ப ஆர்வமா இருக்காரு அப்படிங்கிறத சொல்றாங்களாம் இப்படி இருக்கும்போது ஸ்டீஃபனும் நிறைய வேலை தேடிட்டே இருக்கான் அப்புறம் தேடிட்டே இருக்கான் நிறைய வேலையில ஃபெயிலியர் ஃபெயிலியர் தான் அவனுக்கு வருது இன்டர்வியூவும் அட்டன் பண்ணுவான் அவனுக்கு ஆனால் கிடைக்காது அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு கம்பெனிக்குள்ள போறான் அங்க அவங்களுடைய பெரிய வந்து அவனுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க அட்டன் பண்ண உடனே அவனுக்கு வந்து செலக்சன் பண்ணிடுறாங்க அங்க இருந்துகிட்டே தன்னுடைய அப்பாவுக்கு வந்து இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்றப்பா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்பதான் வந்து ரொம்ப அவனை ரொம்ப பாராட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போய் பார்க்கும் அப்பா வந்து கேட்கிறாரு ஏன்டா எவ்ளோ நாளும் இத்தனை கம்பெனி ஏறி இறங்கினேன் ஆனா உனக்கு வேலையே கிடைக்கல இப்ப மட்டும் கிடைச்சிருக்கே அது என்ன கம்பெனி அவங்க யாரு அப்படிங்கறத பாக்கணும் அப்படின்னு சொல்றாராம் உடனே அந்த அவங்க பையன் என்ன பண்றான் அப்பா எனக்கும் தெரியலப்பா யார எடுத்தாங்கன்னே நாங்க வீடியோ இதுலதான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க ஆனா அவங்க பண்ணும்போது அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கறது மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே ஸ்ரீ வந்து ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே ஏதோ ஒரு மாதிரி முகமெல்லாம் வாடி போயிடுது இந்த இதை கேட்டதும் சரிப்பா நான் வந்து கண்டிப்பா வந்து ஸ்டீஃபன் கிட்ட சொல்றாரு அவங்க எம்டி கண்டிப்பா நான் பார்த்தாகணும் எப்படியாவது எனக்கு வந்து அவங்கள பாக்குறதுக்கான ஒரு இது ஏற்படுத்தி கூட அப்படின்னு சொல்லி சொல்றாராம் சரி அப்படின்னு சொல்லிட்டு யத்ராஜ் ஸ்டீஃபன் வந்து அங்க அவங்க அப்பாவை கூட்டிட்டு அந்த கம்பெனிக்கு எம்டி பார்க்க போறாங்க அங்க போய் பார்த்தா அவங்க யத்தராஜ்க்கு ரொம்ப தெரிஞ்சவங்க யத்ராஜ் வந்து அவங்களை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு ஷாக்காகி அப்படியே ஒரு நிமிஷத்துல வந்து அவருடைய மலரும் நினைவுகள் மாதிரி அவளோட பிளாஷ்பேக் எல்லாம் அவருக்கு நினைப்பாரு என்ன அப்படின்னாக்கா எத்ராஜும் அவங்கள ஸ்டீஃபனுடைய எம்டி அவங்க பேர் மகாலட்சுமி அவங்களும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு இடத்துல வேலை செஞ்சிருக்காங்க ரொம்ப பழகிருக்காங்க பழகும் போது ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு திருமணமும் செஞ்சிருக்காங்க திருமணம் செஞ்சு ஒரு ஆறு மாசம் வரைக்கும் ரொம்ப நல்லா வாழ்ந்திருக்காங்க ஆனா ஆறு மாசத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதங்கள் ஏற்பட்டு தெரிகிற நிலைமைக்கு வந்துடுது அப்போ என்ன அப்படின்னாக்கா ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு கோபம் வருது அப்போ வந்து ஏதோ ஒன்று சொல்ற மாதிரி இருக்கு அப்ப எதிராஜ் என்ன சொல்றாரு நீயே வந்து ஒரு கால் ஊனம் உள்ளவ ஆனா உடனே நான் போனா போதும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா நீ என்ன இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அதுக்கு அந்த மகாலட்சுமி நீங்க இந்த நினைப்புல என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பண்ணியே இருக்க மாட்டேன் இதுக்கு மேலே நீ என்ன ஒரு ஏதோ பாவம் பார்த்து இல்ல ஏதோ ஒரு இதுக்காக என்ன பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்களுக்கு விருப்பப்படுற மாதிரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கோங்க நான் அதுல உங்களுக்கு இளைஞெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிடுறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அது அப்படியே வந்து யத்ராஜ் வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே நினைச்சு பாக்குறாரு அதை அப்படியே நினைச்சு பார்த்துட்டு பார்த்தா இவங்க அதுக்கப்புறம் இவங்களை பார்த்த உடனே மகாலட்சுமி அதாவது உங்க பையனுடைய ப்ரொஃபைல் பார்க்காத உங்களுடைய பேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தேன் ஸோ அந்த ஆறு மாதம் வாழ்ந்த நாட்களுக்கான அடையாளத்துக்காக நான் இந்த வேலையை வந்து உங்கள் பையனுக்கு வந்து நான் அப்பாயின்மெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம் எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியாமல் அங்கேருந்து மௌன நிலை இமையிலேயே எத்தராஜ் வந்து அங்கேருந்து வராருங்களாங்க ஆம்னேயர்களே நம் வாழ்க்கையில் நம்மை வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கிய நிலையிலும் கூட அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இன்னும் இந்நாட்டில் வாழ்ந்து கொண்டிதான் இருக்கிறார்கள் நன்றி வணக்கம்